ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஷிராத்தங்கர தலைப்பில் ஒரு சரித்திரத்தை நாம் பார்த்துன்னு வரோம் கருட புராணத்திலிருந்து பகவான் கருடஸ்வாமிக்கு சொல்லக்கூடியதான சரித்திரம் இது சந்தத்தகான்னு ஒரு பிராமணன் தீர்த்த யாத்திரையாக போகிற வழியில் அஸ்தமனம் ஆகிடுத்து ஒரு குட்டையில் ஸ்நானம் பண்ணுறார் அப்படி மொங்கி எழுந்துட்டு பார்த்தால் மானம் பார்த்த பூமியாக இருந்த இடம் பச்சை பசீர்னு மாறிப்போயிடுத்து கீழே பூரா புல்லுகள் முளைச்சிருக்கு அடர்ந்த மரங்கள் அதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் சந்தப்தகா த்ஜக கிஞ்சித்து பயசந்திரஸ்த மானசகா பயம் வந்துடுத்து இதுன்னு இப்படி இருக்கே இது என்னன்னு தெரியலையினு அவருக்கு பயம் வந்துருத்து உடனே சற்றுன்னு இந்த ஸ்நானத்தை முடிச்சுட்டு கையில் துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் அங்கேருந்து இது எதோ விசித்திரமான இடமாக இருக்குது இங்கே இருக்கப்படாதோ என்னும்போது தெரியலேன்னு அங்கிருந்து கிளம்புற பார்த்தால் பக்ஷிகளுடைய சத்தம் நிறைஞ்சிருக்கு சின்ன சின்ன பட்சிகள் சத்தம் போடுறது கீர்ச்சி கீர்ச்சி கீர்ச்சி கீர்ச்சின்னு ஒரு சத்தம் அதாவது மூங்கில் ஒரு மூங்கிலும் இன்னொரு மூங்கிலும் உரசித்துன்னா அந்த சத்தம் வரும் அது மாதிரி சத்தம் கேட்கறது இந்த சத்தங்கள்லாம் அவருக்கு மனசில் இன்னும் பயத்தை அதிகப்படுத்திது தத்தகர்ணகா குலீனாங்கஹா சச்சால பத பஞ்சகம் இனிமேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது இந்த காட்டை தாண்டிடணும் அப்படின்னு இருட்டு வேற அப்படியே மெதுவாக நிலா வெளிச்சத்தில் நகர்ந்து ஒரு அஞ்சடி வந்தார் வந்தால் எழுத்தாப்பில் அவருக்கு இன்னும் படுறது சதற்ற வட்டவிராக்கரே ஸ்நாயுபத்தம் சவம் ததா ததர்சுஜைவ பஞ்சப்பிரேத்தான் சுதாருணாம் எழுத்தாப்பில் பெரிய ஆழமரம் அந்த விடுதில் தலகுப்புற ஒரு மனுஷரீரம் ஒன்று தொங்குறது சவம் அது எதில் கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா உடம்பில் உள்ள நரம்புகளை வெளியில் இழுத்து அதில் மாட்டியிருக்கு அங்கே உள்ள கிளையில் ஸ்நாயுபத்தம் நரம்புகள் சிக்கின்றிருக்கு கிளைகளில் தலகுப்புற தொங்கிறது அந்த சவம் அந்த சவம் கை ரெண்டும் கீழே தொங்கிறது அந்த ரெண்டு கையிலையும் ரெண்டு சவம் பிடிச்சுண்டு தொங்கிறது அந்த சவத்தினுடைய உடம்பில் இன்னொரு சவம் கட்டப்பட்டிருக்கு அந்த சவத்தினுடைய கழுத்தில் ஒரு சவம் கையை பிடிச்சுன்னு தொங்குறது இப்படி அஞ்சு பிரேதங்களில் பார்த்தார் அவர் அதை பார்த்த உடனே அவருக்கு கிடுகிடுக உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது கையில் உள்ள வஸ்திரம் தீர்த்தபாத்திரம் எல்லாம் கீழே போட்டார் கால்லாம் உதற ஆரம்பிச்சுது தான் திருஷ்டுவா திரஸ்திருதயா கதி மாக்குஞ்ச சம்ஸ்திதா இப்போ மேற்கொண்டு போகிறதா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மெதுவாக பக்கத்து பக்கமாக நகுந்தர் தேவிலோக்கிய அகத்தம் விப்ரம் அடவீம் ஜனவர்ஜிதாம் இப்படி இவர் நகுந்ததை பார்த்த உடனே அந்த பிரயதங்கள்லாம் என்ன பண்ணிட்டு அகம்பூர்வம் அகம்பூர்வம் யாமீத் தியா பிரதுதூ இந்தோ வரேன் நான் வரேன் நான் முதல்ல போகிறேன் நான் சத்தம் போட்டு எல்லாமே ஓடி வந்து இவர் கைகளை பிடிச்சு கொடுத்து அவ்வளோதான் உடனே சத்தம் போடணும்னு வாயை திறந்தால் சத்தம் வரமாட்டேங்கிறது ஹோனு சத்தம் போடுற தேஷுத்வுத்வாவகிருணிதாம் அஸ்ஸஸஸ்தாவதாபரே தௌ தௌ பாதாவகிரிதாம் மூர்தானம் பஞ்சமோ கிரகீத் அதில் வலது காலை ஒன்று பிடிச்சின்றது இடது காலை ஒன்று பிடிச்சது வலது கையை ஒன்று பிடிச்சின்றது இடது கையை ஒன்று பிடிச்சின்றது இது அவ்வளோவும் இல்லாமல் தலைமையிலே ஒன்று ஏறி உட்காந்து கொடுத்தோம் பிரேதங்கள் அவ்வளோதான் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓன்னு சத்தம் போட்டு அழ ஆரமிச்சு இது மாதிரி பார்த்தது சத்தம் போட்டு விகாரமாக அழ ஆரம்பிச்சுட்டார் இவர் அழறதை பார்த்த உடனே அந்த அஞ்சு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டார் ஸ்வஜா துச்சித வாக்கியன ஸ்புடவர்ணவதாப்ருவன்னு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார் என்ன பேசிக்கிறான்னு இவர் காதை கொடுத்து கேட்டால் ஒன்றுமே புரியல அது என்ன அது சம்ஸ்கிருதமாக தமிழா உருது ஆனே புரியல இங்கிலீஷாக ஒன்றுமே புரியல என்னவோ பேசிக்கிறா ஒரு வார்த்தை கூட அவருக்கு புரியல அகஞ்சக்ஷாம் அஹன் அகம்பக்ஷா மீதி தீ கரிஷன தத்பராஹா ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுட்டேன் நான் முதல்ல சாப்பிட்டுமா நான் முதல்ல சாப்பிட்டுமான்னு ஒத்துருக்கு ஒத்துரு கேட்குறா போல இருக்குது ரொம்ப சத்தம் போட்டு அழுத கையை உதறார் அது விடமாட்டேங்கிறது காலை உதறினால் விடமாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே அழு அது பிசாமல் பார்த்துட்டே இருக்கு அந்த அஞ்சும் இவர் அழகிறத அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அழுதார் கண்ணை கண்ணை கசைக்கிறார் சத்தம் போடுறார் யாராவது பக்கத்தில் இருக்க சத்தம் போடுறார் இவர் பண்ணுறத பூரா அது அஞ்சும் பார்த்துட்டே இருந்தது எல்லாம் ஒரு மாதிரியாக அழுது முடித்த அழுது முடிச்சுட்டு இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு பொழுது அது அஞ்சுமாக என்ன பண்ணித்து ஜடார்னு அவரை தூக்கின்னு பறக்க ஆரம்பிச்சுடுது மேலே அவ்வளோதான் இவர் அந்தரிக்கட்சத்தில் போக ஆரம்பிச்சுட்டார் ஓன்னு சத்தம் போடுறார் அவைகள்லாம் விடமாட்டேங்கிறது அப்படி மேலே தூக்கின்னு போகிறது திரும்பவும் கீழே கொண்டு வர்றது காட்டுக்கு திரும்பவும் மேலே தூக்கிறது கீழே கொண்டு வர்றது இப்படியே செய்துன்றிருக்கு அவர் கையை காலம் உதறி பார்க்கிறார் சத்தம் போட்டு பார்க்கிறார் அழுது பார்க்கிறார் கோபிச்சின்னு பார்க்கிறார் எதுக்கும் கேட்க மாட்டேங்கிறது அவர் பார்த்தார் ஏதாவது இப்போ கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்தில் அடித்ததுன்னா நமக்கு பிராணம் போயிடும் உயிர் போயிடும் அப்படிங்கிற உயிர் பயம் வந்தது உடனே கிருஷ்ணான்னு சத்தம் போட்டார் சத்தம் போட்டு மனசில் பகவானை பிரார்த்தனை அவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறாருங்க பகவான அந்த ஸ்தோத்திரம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு ஒளர்றவன் எப்படி கூப்பிடுவானோ அது மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த ஸ்லோகம் அந்த ஸ்தோத்திரம் ஒரு பயத்தில் இருக்கிறவன் ஒன்றும் இல்லாது திடீர்னு நாம் உட்காந்துருக்கோம் எழுத்தாப்புல ஒரு பாம்பு வந்துருத்தோன்னா பாம்புன்னு நமக்கு சொல்லி சத்தம் போட நமக்கு தோணாது ஓ ஃபா ஃபான்னு சத்தம் போடுவோம் ஏதோ சத்தம் போடுவோம் அது என்னன்னு சொல்ல தெரியாது அது மாதிரி வக்கரம் நக்கரம் சக்கரபாத்தின் தூரே கிருத்வா ஹிருத்தா தஸ்யது முக்குந்த மாதங்கம் யோ மூமுச்சன் நக்கரவக்ராது பாஷம் சோசவு கர்மணாம் மேலுனா தூ பகவான கூப்பிடுறார் எப்படி கூப்பிட்றார் அப்படின்னா கிருஷ்ணான்னு சொல்ல வரல கிரு கிருங்கிறார் கிருஷ்ணா ஒரு பகவான் நாமாவும் சொல்ல வரமாட்டேங்கிறது கொச்ச கொச்சையாக வருது அப்படி மரம் செடி கொடி புல் என்னென்னவோ சொல்லி பகவானை பிரார்த்தனை அந்த பிராமணர் அப்படி ஒரு மாதிரியாக ஸ்தோத்திரம் பண்ணினார் பகவானை அப்படி ஸ்தோத்திரம் பண்ணோடனே அவரோட மனசுக்கில் என்ன தோணித்துன்னா நான் வரேன் பயப்படாதே அப்படின்னு பகவான் சொல்கிறது மாதிரி அவருக்கு தோணித்து அப்படி பகவான் கிளம்பினர் இவரை ரட்சிக்கணும்னு பகவான் கிளம்பினர் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்